வணக்கம் நற்றினியின் நித்தம் உருமுத்து வழங்குபவர் அறிமுழம் சி ஞானப்பிரியன் குருதேவருடன் நான் சுவாமி விவேகானந்தரின் கட்டுரையில் சில பகுதிகள் குருதேவர் என்னை போல் பிறரையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கும் ஆன்மீக கண்ட நான் அவ்வாறு செய்யும்படி அவரை வற்புறுத்தினேன் குழந்தைத்தனமான பிடிவாதத்துடன் வரிந்து கட்டிக்கொண்டு தர்க்கம் செய்தேன் இறைவன் பாரபட்சம் அவன் சிலரிடம் கருணை பொழியதும் சிலருக்கு மறுப்பதும் இல்லை நீங்கள் மட்டும் என்னை ஏற்றுக்கொண்டது போல் ஏன் அவர்களையும் ஏற்க கூடாது உரிய முயற்சியினால் ஒருவன் பண்டிதனாக அறிஞனாக ஆவதைப் போன்று ஏன் ஆன்மீக அனுபூதியையோ இறை காட்சியையோ விரும்பினால் ஒருவர் அடைய முடியாது என்றெல்லாம் கேட்டேன் அவர் கூறினார் என்ன செய்வதப்பா அவர்களிடம் மிகவும் கீழான விலங்கியல்பு இருப்பதாக அன்னை எனக்கு காட்டுகிறாள் இந்த பிறவியில் அவர்களுக்கு ஆன்மீக அனுபூதி கிடைக்காது நான் என்ன செய்யட்டும் அது சரி நீ என்ன சொன்னாய் விருப்பமும் உரிய முயற்சியும் இருந்தால் ஒருவர் நினைத்ததை இந்த வாழ்க்கையில் சாதித்த விட முடியும் என்றார் அவர் முதலில் கூறிய எதையும் பொருட்படுத்தாமல் நான் சொன்னேன் ஆம் அப்படித்தான் ஏன் உண்மையான முயற்சி செய்தால் விரும்புவதை ஒருவர் அடைய முடியாதா கண்டிப்பாக முடியும் நீங்கள் சொல்வதை என்னால் நம்ப முடியவில்லை என்றேன் குருதேவர் கூறினார் நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அன்னை எனக்கு அவ்வாறுதான் காட்டினாள் இருந்தாலும் நான் அவர் கூறியதை சிறிதும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அனுபவத்தின் வாயிலாக குருதேவர் கூறியது உண்மை என்பதும் நான் எண்ணியது தவறு என்பதும் எனக்கு புரிந்தது நான் அவரது அறைக்கு போனால் போதும் மற்றவர்களை படிக்க வேண்டாம் என்று சொன்ன நூல்களை என்னிடம் கொடுத்து படிக்கச் செய்வார் அவரது அறையில் இருந்த நூல்களுள் அஷ்டாவக்ர சங்கீதையும் ஒன்று அந்த நூலை யாராவது படிப்பதை குரு தேவர் பார்த்தால் உடனே அதை தடுத்து அவருக்கு முக்தியும் அதற்கான சாதனையும் பகவத்கீதை அல்லது ஏதாவது புராணம் போன்ற புத்தகங்களை கொடுப்பார் நான் போனால் அஷ்டாவக்ர சங்கீதையை கொடுத்து படிக்க சொல்வார் சில வேளைகளில் அத்தியாத்ம இராமாயணத்தின் அத்வைத கருத்துக்கள் கொண்ட சில பகுதிகளையும் படிக்க சொல்வதுண்டு அந்த கருத்துக்களை என்னால் சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒருமுறை பொறுக்க முடியாமல் ஒருவன் தன்னை கடவுள் என்று நினைப்பதே பெரும் பாவம் இந்த பாவக்கருத்தை போதிக்கிறது இந்த நூல் எரிக்கப்பட வேண்டிய இந்த நூலை படிக்குமாறு என்னிடம் கூறுகிறீர்கள் இதனால் என்ன பயன் என்று அவரிடம் கேட்டுவிட்டேன் குருதேவரோ சிறிதும் மாறாத புன்னகையுடன் அப்பா நான் உனக்காகவா அதை படிக்க சொன்னேன் எனக்கு வாசித்து காட்டும்படி அல்லவா சொன்னேன் நீ வாசிப்பது எனக்காக வாசிக்கின்ற அதில் இருப்பது போல் உன்னை கடவுள் என்று ஏன் நினைத்து கொள்ள வேண்டும் எங்கே கொஞ்சம் படி கேட்கலாம் என்று சொல்வார் அதன் பிறகும் என்னால் எப்படி மறுக்க முடியும் அவருக்காக நான் சிறிது படிப்பேன் குருதேவர் என்னை தொட்ட அளவில் மனத்தில் ஒரு புரட்சியே ஏற்பட்டது இந்த பிரபஞ்சத்தின் கடவுளை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை கண்டேன் நான் எவ்வளவு நேரம் இந்த நிலை நீடிக்கும் என்று அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தேன் அன்று முழுவதும் அந்த உணர்வு என்னை விட்டு நீங்கவில்லை வீடு திரும்பினேன் அங்கும் அதே உணர்வு பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர அவரே நிறைந்திருந்தார் சாப்பிட அமர்ந்தேன் உணவு தட்டு பரிமாறியவர் உணவை உட்கொள்ளும் நான் அணைத்தும் அவரே என்று வேறில்லை ஓரி ரூபாய் உண்டுவிட்டு ஸ்தம்பித்துப் போய் அமர்ந்திருந்தேன் ஏன் இப்படி இருக்கிறாய் சாப்பிடு என்று என் அன்னை கூறிய பின்னரே மீண்டும் உண்ணத் தொடங்கினேன் இவ்வாறாக ஊன் ஓய்வு கல்லூரிக்கு செல்லும் போது என்று எப்போதும் அதே காட்சி ஏதோ ஒரு விதமான விவரிக்க இயலாத போதை உணர்வு எப்போதும் என்னை அட்கொண்டிருந்தது சாலையில் போய்க் கொண்டிருந்தேன் வண்டிகள் வந்தன ஆனால் மற்ற நேரங்களைப் போல் ஒதுங்க வேண்டும் என்று தோன்றவில்லை அந்த வண்டி எதுவோ அதுவே நானும் என்று தோன்றியது என் கை கால்கள் உணர்வற்றது போல் இருந்தன உணவில் சற்றும் திருத்தியில்லாமல் போய்விட்டது வேறு யாரோ சாப்பிடுவது போல் தோன்றும் சில வேளைகளில் சாப்பிடும்போதே தரையில் சாய்ந்து விடுவேன் எழுந்து அமர்ந்து மறுபடியும் சாப்பிடுவேன் சில நாட்களில் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு விடுவேன் ஆனால் அது எனக்கு எந்தவிதமான கெடுதலையும் உண்டாக்கவில்லை என் அன்னை பயந்து விட்டால் உனக்கு ஏதோ பயங்கரமான நோய் இருப்பது தோன்றுகிறது என்பாள் சில சமயம் இனி அவன் பிழைக்க மாட்டான் என்று கூறுவாள் அந்த உணர்வு சிறிது குறைந்தபோது உலகம் ஒரு கனவு போல் தோன்றியது ஹேதுவா குளத்தின் கரையில் நடந்து கொண்டிருந்தேன் அதன் நாலு பக்கமும் அமைந்திருந்த இரும்பு வேலி உண்மையா அல்லது கனவா என்றறிய அவற்றில் தலையை மோதி பார்த்தேன் கைகால்களில் உணர்ச்சி இல்லாமல் போய்விட்டதால் பக்கவாதம் வந்துவிட்டதோ என்று தோன்றியது இப்படி சில நாட்களுக்கு அந்த உணர்வின் தீவிரமான ஆதிக்கத்திலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை இயல்பான நிலை ஏற்பட்ட போது இதுதான் அத்வைத அனுபவம் என்று எண்ணினேன் அப்படியானால் சாஸ்திரங்கள் எழுதப்பட்டிருப்பது பொய்யல்ல என்ற நம்பிக்கை ஏற்பட்டது அதன்பின் அத்வைத தத்துவத்தின் முடிவுகளை என்னால் சந்தேகிக்க முடியவில்லை நன்றி வணக்கம்